அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து ஐயத்தின் நீங்கித் தெளிந்தார்கு நமக்கு வாழ்க்கையில் உண்மை எதுன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற போது அந்த உண்மையை பற்றி நூல்களெல்லாம் உபதேசம் பண்ணுகிறது நமக்கு தத்துவ நூல்களெல்லாம் நம்ம இடத்துல ஏராளமாக இருக்கு இந்த தத்துவ நூல்களெல்லாம் மெய்ப்பொருளை பற்றித்தான் உபதேசம் பண்ணுகிறது அந்த மெய்ப்பொருள் என்னன்னு தெரிந்து கொண்டாத்தான் நமக்கு அமைதி ஆனந்தம் நிறைவு ஏற்படுகிறது ஆக வாழ்க்கையில் நமக்கு ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த உண்மையை உணரணுங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக ஒரு சமயத்தில் ஒரு மனிதனுக்கு வரும் அந்த உண்மையை உணரணுங்கிற போது அந்த உண்மையை பற்றி உணர்த்துறதுக்கு மகான்களுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிறோம் நிறைய படிப்படிலாம் படிக்கிறோம் இப்போ இன்றைக்கு மற்ற கல்வியெல்லாம் வந்திருக்கிறது அந்த காலத்தில் நமது நாட்டினுடைய கல்வி அமைப்பில் இதை போய் ஒரு பெரியவர்கிட்ட படிக்கிறது தான் வழக்கம் அப்படி அவர்கள் சொல்லி கொடுக்குற போது அதில் நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும் சந்தேகம் வர்றது தப்பு இல்லை அந்த சந்தேகத்தை போக்கிக்காமல் இருக்கிறது தான் தவறு ஆகவே நம்ம உண்மையை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறோம் நம்ம அறியாமையோடு போகிறோம் அந்த அறியாமையை நீக்கி அவர்கள் அறிவு கொடுக்கிறார்கள் அந்த நூலும் அந்த நூலை எடுத்து உபதேசிக்கிற ஆசிரியரும் அந்த தத்துவத்தை பற்றின அறிவை நமக்கு கொடுக்கிறார்கள் அந்த அறிவை பெற்றாலும் நமக்கு அதில் நிறைய ஐயப்பாடுகள்லாம் ஏற்படுகிறது ஏனென்றால் நாம் பார்க்குற வாழ்க்கைக்கும் அவர்கள் சொல்கிற தத்துவத்துக்கும் நமக்கு சிந்திக்கிற முறை சரியில்லைன்னா கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் வரத்தான் செய்யும் எல்லா நூல்களையும் இந்த சந்தேகத்துக்குன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த சந்தேகத்தை தெளிவிக்கிறது அப்படின்னு எல்லா நூல்களையும் இருக்குது அதுக்கு பேர் தான் மனனம்னு பேர் தத்துவ நூல்களுடைய உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கேட்டல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐயம் நீக்கிறதுக்கு சிந்தித்தல்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் மனநம்னு பேர் தமிழில் அதை சிந்தித்தல்னு சொல்கிறோம் ஸ்ரவணத்தை கேட்டல்னு சொல்கிறோம் சிரவணம்னா கேட்குறதுன்னு அர்த்தம் இல்லை அந்த சாஸ்திரத்தினுடைய மையக்கருத்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சிரவணம் மனநம்னு சொன்னால் அந்த சிரவணத்தினால நமக்கு கிடைச்ச மையக்கருத்தில் நமக்கு ஏற்படுற சந்தேகங்கள் அந்த சந்தேகங்களை போக்கிற்கிறதுக்கு சில முறைகள் இருக்கு அந்த முறைகளை பின்பற்றி நாம் பகுத்தறிவின் துணை கொண்டு ரேஷனல் திங்கிங்னு சொல்கிறோமே நிறைய நியாயத்தோட காட்சி அளவை கருதல் அளவைலாம் சொல்லுவாங்க தமிழில் பிரத்யட்ச பிரமாணம் இதெல்லாம் வைத்து அந்த சந்தேகங்களை போக்கிக்கிறதுக்கு நாம் முயற்சி எடுப்போம் அதுக்கு பிறகுதான் மனநம் ஆகவே அறியாமை நீங்கினா போராது ஐயத்தோடு கூடியிருக்கிற அறிவு அறியாமைக்கு நிகர் தான் பயனற்ற அறிவு ஐயமில்லாத அறிவு தான் பயனை கொடுக்கும் ஆகவே ஐயத்தின் நீங்கி சந்தேகங்களை நன்றாக போக்கிக் தகுந்த உதாரணங்கள் இதெல்லாம் கொண்டு போக்கிக்கணும் இப்போ ஐயங்கள் வர்றதுனால சாஸ்திரத்தை நாம் நெகட் பண்ண மாட்டோம் ஏன்னா நம்முடைய அறிவு சிற்றறிவு சாஸ்திரங்கள் இந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லுகிற மகான்கள்லாம் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய ஸ்ரத்தைன்னு சொல்கிறோமே அந்த ஸ்ரத்தையை விடக்கூடாது நான் ஸ்ரத்தையை நம்பிக்கைன்னு மொழிபெயர்க்க முடியல நம்பிக்கைங்கிறது ஸ்ரத்தைங்கிற சொல்லினுடைய முழு பொருளை கொடுக்கறதில்லை ஏன்னா அறிவை தரும் கருவியை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ஸ்ரத்தை இப்போ திருக்குறளை நாம் வந்து அறிவை தரும் கருவியாக ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் ஸ்ரத்தையின் பேர் திருக்குறளை என் வாழ்க்கைக்கு தேவையான அறிவை கொடுக்கிற நூல் என்று நாம் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் ஸ்ரத்தையின்னு பேர் அந்த ஸ்ரத்தையோடு தான் நாம் ஸ்ரவணம் பண்ணுறோம் ஆசிரியர்கிட்ட இருந்து அதனுடைய மைய கருத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சு கொண்ட பிறகு நமக்கு ஏற்படுற சந்தேகங்களை அவர்கிட்டையே ஐயா எனக்கு இந்த சந்தேகங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு நான் அந்த சந்தேகத்தையெல்லாம் விளக்கி சொல்லலைங்க அப்படி இறைவனும் நானும் ஒன்று என்றால் அது எப்படி ஒன்று இதுநாள் வரைக்கும் இறைவன் வேறு நான் வேறுன்னு நினச்சிட்ருந்தேன் அது மாத்திரம் இல்லை உயிர்னா என்ன உலகம்னா என்ன கடவுள்னா என்ன இந்த கர்மான்னா வினைகள் நல்வினைன்னா என்ன தீவினைன்னா என்ன இன்பத் துன்பங்கள் ஏன் வருகின்றன அப்படிங்கிறதுக்கு தத்துவங்களை சொன்னத்துக்கு பிறகும் நிறைய ஐயங்கள் வரத்தான் செய்யும் அந்த ஐயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு சிந்தித்தலை செய்யணும் ஆசிரியர் சிந்திக்கிறதுக்கும் உதவி செய்வார் அதுக்கு ஏராளமான நூல்களெல்லாம் இருக்கின்றன இந்த வாத பிரதிவாதங்கள் ஒரு சித்தாந்தமும் இன்னொரு சித்தாந்தமும் அவங்கள்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த தத்துவ விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் முறையாக படித்தோங்கன்னா நமக்கு சந்தேகங்கள்லாம் போயிடும் அதாவது அதுக்காக வேண்டிய சந்தேகங்கள்லாம் வருதுன்னு விட்டுறக்கூடாது நமக்கு உண்மை தெரிய தெரிய அதில் அறிவினால கிடைக்கிற ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது அந்த இன்பத்தை நாம் இழக்கக்கூடாது மனித பிறவியில் ஆகவே நாம் ஐயத்திலிருந்து விடுபட வேண்டும் மேலும் இந்த குரட்பாவிற்கு பொருளை நாளை சிந்திப்போம் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனி உடைத்து எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம்